நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்குள் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியம் தட்டமை மற்றும் ரூபெல்லா நோய்களை அகற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளன இரண்டு புகழ்பெற்ற புலம்பெயர்ந்தோர் இந்தியாவின் பெருமை என்ற தலைப்பில் காஃபி டேபிள் புத்தகத்தை இந்திய துணை ஜனாதிபதி எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ளார் மூன்று சிலினக்ஸ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பங்கேற்க ஸ்ரீலங்காவிலிருந்து சிந்துருல்லா மற்றும் சுரானிமாலா என்ற இரண்டு கப்பல்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகின்றன இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்திடமிருந்து எத்தனை ஆசிரியர்கள் தேசிய விருதை பெற்றார்கள் இரண்டு ஸ்வச் பாரத் மிஷன் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது மூன்று ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் ஐநூறு ரன்கள் எடுத்த முதல் ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி